उड़े जवाबी नमक लूक एट अधिकारूक नापत அவர் போகையில் அப்படி என்ன விளங்குறா அவனுடைய ஜபம் அவரை வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுடைய வேண்டுதல் உடனடியாக இசையப்பட்டது கேட்கப்பட்டது ஜப ஆலய தலைவனாகிய என்ன அர்த்தம் சொல்லுங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க தப்பா பாத்துக்கலாம் அப்படின்னா கத்தர் என் வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம் ஆண்டவர் நம்முடைய வெளிச்சமா இருந்தார் நம்ம எந்த இருளையுமே நிசையலாம் சுலபமாக கடந்து போயிடலாம் ஆண்டவர் நமக்கு வெளிச்சமா இல்லாவிட்டால் எந்த வெளிச்சத்தை கூட நம்மளால நிசை முடியாது கடந்து போக முடியாது அதனால நமக்கு இந்த நாட்கள்ல தேவையானது கத்தை நம்முடைய வெளிச்சமாக இருக்கணும் ரெண்டாவது எவிரினுடைய ஜபாவை இல்லைன்னா அவனை போய் ஜபாலய தலைவனாக வைப்பாங்களா ப்ரேயர் குரூப்புக்கு லீடராக வைப்பாங்களா ஏரியா ப்ரேயர் லீடராக வைப்பாங்களா மற்றவங்கள விட அவனுடைய ஜபம் எப்படி இருந்தது விலையேற பெற்றதாக இருந்தது நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஜபம் பண்ணுறதுல சளைக்காமல் பண்ணுவான் அதனால் வருஷ கணக்காக அவன் என்ன யாராக இருந்தான் ஜபாலேய தலைவனாக அதனால்தான் அவன் இயேசுவின் பாதத்தில் போய் என்ன செஞ்சான் விழுந்தான் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் இயேசுவின் பாதங்கிறது அவன் கண்டுபிடிச்சிட்டான் அவனுடைய விண்ணப்பம் இயேசுவை அசைத்தது இயேசு அவனோடு கூட அவர் வீட்டுக்கு என்ன செஞ்சார் புறப்பட்டார் அன்னைக்கு அவனுடைய பிள்ளையை உயிர்ப்பித்து காண்பிக்கிறார் மறித்தவளை எழுப்புகிறார் நம்முடைய ஜபமும் அப்படி இருக்கணும் நல்ல வெளிச்சம் எங்க தைரியமாக சொல்லணும் கத்தரின் வெளிச்சம் என்ற அட்சிப்பும் ஆனவர் நாம் இந்த நாட்களில் சரியான ஒரு ஜபா வீரர்களாக மாறணும் அவன் ஒரு ஜபாலய தலைவன் மற்றவங்களை விட இவனுடைய ஜபம் விலையேற பெற்றது பத்து பேர் இருந்தால் அதில் இவன் லீடர் நூறு பேர் இருந்தால் இவன் லீடர் அந்த சினகாக்குக்கு அவன்தான் இருந்தான் அப்போ என்ன அளவு அவன் முன்னால் நின்று ஜபிக்கிறவனாக இருந்திருப்பான் அதனால அவன் ஜபத்தை அவன் கேட்ட உடனே இயேசு அவன் கூட புறப்பட்டா உனியன் பாவத்த அறிக்கைடு நீ சரியில்லை அது இல்லை இது இல்லை ஒன்றுமே சொல்லலை என் பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கிற அப்படின்னாலும் போய் பாதத்தில் விழுந்தான் அவனுடைய தாழ்மை அவனுடைய பாதத்தில் அவருடைய பாதத்தில் வந்து அவன் விழுந்த தன்மையை பார்த்த உடனே ஏசு உடனே பொருட்டான் அவரை வேண்டிக் அந்த ஜபம் அவரை அசைத்தது ஜோம் ஒன்றுமா நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார் ஆனால் நாம் தைரியமாக இந்த நாட்கள் நல்லா ஜபிக்கணும் இதே நல்லா ஓற்று எனக்கு கூட இப்போ பயன் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படியே ஜெபிச்சுட்டே இருந்தால் நான் இப்போ பாயிண்ட் சொன்னேன்னா நான் என் வியூவில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லுவேன் இல்லாட்டா ஆவியானோடைய வியூவில் ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லுவேன் பத்து பாயிண்ட் சொல்லுவோம் அது நம்ம எல்லாருந்து மொத்தமாக ஜெபிச்சுட்டு போவோம் விட்டுவிட்டா அது பாட்டுக்கு ஆவியான இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக நினச்சுட்டே இருப்பார் வாக்கு பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ளே இருந்து அவர் என்ன செய்வார் பண்ணுவார் அப்போ அந்த ஜமன்தான் நல்ல எஃபெக்டிவான ப்ரேயர் பாயிண்ட் சொல்லி ஜபிக்கிறத விட தனித்தனியாக தேவனோடு உறவாடி சுத்தரிச்சு அழுது கண்ணீர் விட்டு அந்த காரியத்துக்காக இந்த காரியத்துக்காக அது இப்படி எல்லா அப்படியே மொத்தமாக கத்தட்டை பகிர்ந்து கொண்டு ஒரு நல்ல விடுதலையோடு சமாதானத்தோடு எழுப்பி போகிறது தான் என்னதே நல்ல ஒரு ஜாபம் நான் ஒரு பத்து பாயிண்ட் சொல்ல நீங்கள் அதை ஜெபிச்சுட்டு உங்கள் பாயிண்ட்டெல்லாம் ஸ்டாக்கில் அப்படியே கிடக்க நீங்கள் அதெல்லாம் தூக்கிட்டு திருப்பி கிளம்பி போக எப்படி இருக்கும் அது பிரச்சனை இல்லை அதுக்கு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் நம்ம டைம் கொடுக்குறோம் நல்லா ஜபிக்கிறதுக்கா ஜெபம் என்னோமா நாட்களில் எவீருவின் ஜபாவையை நமக்கு தரணும் ஆண்டுடைய பாதத்தில் போய் விழுகிற ஒரு தன்மை ஒரு விளையேற பெற்ற தன்மை கத்தருடைய பாதத்தில் இந்த நாட்கள் அதிகமாக நேரத்தை கழிக்க ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து கிடக்க கத்தரின் வெளிச்சம் என்று தைரியமாக அறிக்கையிட நம்முடைய ஜெபத்தை கேட்டு கத்தர் வரக்கூடிய அளவில் ஜபிக்க அப்படிப்பட்ட ஒரு ஜபாவியை எவியை கத்திர நாட்கள் நமக்கு நம்ம சபையில கத்தர் அனுப்பித்தர முடியாது ஜபாவை தாரு நீர் எங்கள் வெளிச்சம் அல்லவோ கத்தாவே கத்தரன் வெளிச்சம் ரட்சிப்பு மாணவர் ஆம் சில காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஒரு விசை இல்லை ரெண்டு விசையல்ல அநேக விசையை நாம் ஜெபிக்கிறோம் அதில் அந்த சூழ்நிலையை கடக்க நமக்கு ஒரு கிருபை தேவை சும்மா ஜெபிச்சிட்டு போயிடக்கூடாது அந்த போராட்டம் நீடிக்கும் பொழுது நம்ம தடுமாறுவோம் அதில் ஒரு கிருவை கிடச்சிச்சுன்னா தேவன் கிரியை செய்கிற வரைக்கும் நம்ம மனசலாம் அந்த சூழ்நிலையை சமாளிக்கலாம் குறைந்தீரில் வாசிக்கும்போது பவுல் சொல்றாரு இதை பற்றி பேசும்போது நான் ரெண்டு மூன்று விசை ஜபித்தேன் பனிரெண்டு ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு எட்டு அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்திடத்தில் வேண்டிக் கொண்டேன் மூணு தரம் ஜெபித்தார் ஒரே பாயிண்டா அது அவனுடைய சரீரத்தில் உள்ளதான ஒரு பெலவீனம் ஒரு முள் ஒரு வேதனை அது அவனுக்கு கொண்டே இருந்தது அதுக்காக ஒரு ட்ரிப் ஜெபிச்சாரு திரும்ப ஜபித்தார் திரும்ப இன்னொரு விசையை ஜபித்தார் மூணாவது முறை ஜபிக்கும் போது கத்திரை விட்டு நான் இந்த கிரியில் மேற்கொள்ள உனக்கு என்ன செய்வேன் கிருபை தரு என் கிருபை உனக்கு போதும் அதை கேட்ட உடனே அவர் அமைதியாகிட்டார் சரி என் பலவினங்கள் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் கிறிஸ்துவின் வல்லமை என் மேலே என்ன செய்யோ தங்கட்டும்ப ஒப்புட்ட நாம கடக்க கத்தரணும்ர வேண்டும் இல்ல ஏன் கேட்கல ஏன் நடக்கல ஏன் ஆகல ஏன் இப்படி ஆயிடுச்சு என்ன நம்ம ஜபம் சரியில்லையா ஊழியும் சரியில்லையா ஜீவியம் சரியில்லையா கத்தர் கைவிட்டாரா சே அசிங்கம் ஆயிடுச்சே கேவலம் ஆயிடுச்சு துக்கம் ஆயிடுச்சே எல்லாரும் என்னன்னு நினைப்பாங்க இப்படியே பிசாசு போட்டு உன்னை போட்டு நினைச்சி வாழம்பிக்கிட்டே இருமா ஆண்டோரி பேசிட்டார் பவுல அழகா பேசிட்டார் என் கிருபை உனக்கு போதும் உன் பெலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாயிவிடும் உடனே சொன்ன உடனே அவர் சொன்னாரு கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி நான் நினைச்சிவேன் என்னுடைய பலவீனங்களில் நான் பெண்மை பார்த்தேன் மேன்மை பாராட்டுவேன் சொல்றேன் அதனால நமக்கு சில நேரங்களில் ஜெபிச்சுட்டு நமக்கு பதில் கிடைக்கல பெற்றுக்கொள்ள மேற்கொள்ள அதை எதிர்கொள்ள அதை சமாளிக்க உனக்கே போதும் நீங்க கண்டினியூவா ஜெபிச்சிட்டு வரீங்களா சொல்லுங்க கண்டினியூவா ஜபிக்கிறீங்களா விடாம ஜபிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் காரியமா இருக்கலாம் இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஏதாவது ஒன்றுக்கு நம்ம விடாமல் ஜபிச்சிக்கிட்டே இருப்போம் ஏன் இல்லை சரீரத்தில் நமக்குள்ளே இருக்கிற வேதனைகளுக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சார் அந்த சூழ்நிலையில் கத்தர் அவன் மூணு தரம் ஜெபிச்சிட்டான் ஒரு ஊழியக்காரன் வந்து ஜபிக்கிறதுல நம்ம ஜபிக்கிறோம் ஐநூறு தரம் கூட ஜபிப்போம் பரிசுத்தவான்கள்ங்கிறவங்க அப்படி அல்ல ஒரே ப்ரேயர் தான் பாஸ்ட்ரப்பால் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் பாஸ்ட்ரப்பால் கேரளாவுக்கு ரவுண்ட்ஸ் போயிருக்கும்போது ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன ஒரு சபையில் ஜெபிச்சாங்க சுகமாகலை அவனை போய் பெரிய பாஸ்ட்டை கொள்ளுத்து ஜெபித்தாங்க சுகமாகலை அவனுக்கு அந்த ஆவி போகலை சென்ட்ரு பாஸ்ட்டை கொண்டு வந்து விட்டாங்க சுகமாகலை ஒரு பெரிய கன்வென்ஷனில் கொண்டு வந்து விட்டாங்க சுகம் ஆகலை கடைசியில் பச பால் வராருன உடனே இவர் தான் அதுதான் ஃபைனல் இன்றைக்கி அடுத்த ஏர்ட்ட தான் போகணும் டேரெக்டாக ஏசிட்டு தான் போகணும் வேறு ஆள் கிடையாது அதனால் பச பால்ட்ட கொண்டு போய் விட்டாங்க அவர் எல்லாருக்கும் ஜெயிச்சுக்கிட்டே வந்தாரா ஒரு ஓசியா இந்த பிசாசு பிடிச்சாலும் பயங்கர அமர்கலம் பண்ணுறாங்க அமர்கலம்னால் கொஞ்சம் நெஞ்சு அமர் கலம் ஒரே பரியாசம் விளையாட்டு குற்றச்சாட்டு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர்கிட்ட இவர்கிட்ட வந்து அவர்கிட்ட விட்டாங்களாம் இவனுக்கு ஜெயிக்கிது எல்லோரும் எதிர்பார்ப்பு என்னன்னா ஃபைனல் டச் யார் பண்ண போகிறா சீஃப் பஸ்ட் பண்ண போகிறாரு பிசாஸ் ஓடப்போகுது ஏதோ ஒரு பெரிய மெராக்கள் போகுது அவர் தலை ஒன்னே என்ன பிசாஸ் பேசிட்டான் நான் போக மாட்டேன் அப்படி ஏசுவி நாமத்தில் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு போயிட்டாரன் ஒரே வாரத்தில் ரொம்ப சிம்பிளாக ஏசுவி நாமத்தில் போனாராம் அடுத்த ஆளுக்கு கை வச்சு ஜெபிக்கி போயிட்டாரு இவங்களுக்கெல்லாம் சீப்போன்னு ஆயிடுச்சு யாருக்கு நின்று வெடிக்க பார்த்துட்டு இருந்த பாசஸ் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது இது கை வச்ச உடனே கத்தும் உடனே அலரும் உளு இவர் ரொம்ப சிம்பிளாக நினைஞ்சிட்டாரு ஏசு விநாமத்தில் போக சொல்லிட்டு அதுவும் ரொம்ப சாஃப்டா நம்ம சும்மாவே கத்திரோம் ஏசு விநாமத்தில் தூக்கத்திலேயே அவங்க ரொம்ப சிம்பிளா ஏசு விநாமத்தில் போ அப்படின்னு ரொம்ப வார்த்தையை சாஃப்டா சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கு போயிட்டாரு ஜெபிக்கு அப்படி போன உடனே அது அதை பிடிச்சாலும் சொல்றான்னா நான் போல இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு எப்படி இருக்கோம் பரிகாசம் பார்த்தீங்களா நான் ஒன்றும் போல எந்த பாசி ஜெய்பிச்சாலும் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொது எல்லாருக்கும் இன்னும் வெச்சாகி போச்சு போச்சு அசிங்கப்படுத்திட்டுச்சு சீப் பாசிட்டு ஜெயிச்சும் பிசாசு என்ன செய்யலை அவர் அதை கண்டுக்கவே இல்லை அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க வியாதியஸ்தர் அடுத்த ஆளுங்களுக்காக நினைஞ்சிட்டே இருக்காரு ஜெய்பிச்சுட்டே போய்ட்டு இருக்காரு ஜபம் எல்லாருக்கும் ஜெயிச்சுட்டு வந்தா எந்த பிசாசு நான் போகலை நான் இங்கே தான் இருக்கேன் என்னை யாரும் துரத்த முடியாது திரும்ப திரும்ப திரும்ப இதை சொல்லி அந்த இடத்தையே போட்டு கலக்கிட்டு இருந்துச்சான் எல்லாம் ஜோலெலாம் முடித்த உடனே இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு அசிங்கம் ஆகிப்போச்சு இந்த பிசாஸ் பிடிச்ச உடனே இனிமே வீட்டுக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கும்போது இந்த பிசாசு பிடிச்சாலே பாஸ்ட்ரை பால்ட்ட போனான் நான் திரும்ப எல்லாம் ஜெயிச்சு முடித்த பிறகு இவன் ஏற்ற போகிறான் பாஸ்ட பால்ட்டை போனான் இப்போ சொல் நான் போகிறேன் நான் போயிடுறேன் அப்படின்னு சார் சொன்ன சொல்ல மாட்டேன் ஒரு ட்ரிப் சொல்லு ஏசுவி நாமத்தில் சொல்லு நான் உடனே என்ன செஞ்சிடறேன் போயிடுறேன் அப்பா அவர் சொன்னாரா நான் ஒன்ஸ் தான் சொல்லுவேன் அது ஏற்கனவே நெஞ்சிட்டேன் சொல்லிட்டேன் உன் கிரியில் அழிச்சிட்டாருன்னு எனக்கு விஸ்வாசம் இருக்கு நீ போன்ட்டார் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் இல்லை ஒரே ஒரு ட்ரிப் என்ன செய்ய திரும்பவும் ஒரு ட்ரிப் சொல்லு ஏசு விநாமத்தில் போக சொல்லிட்டு நான் ஓடிடுறேன் முடிஞ்சடை நம்ம போகுதுன்னு சொன்னா ஆயிரம் ரூபாய் கூட சொல்லுவோம் நமக்கு எப்படியாவது பிசாசு போனா சரி தான் அவங்க அப்படியே அவங்களுடைய விசுவாசல்லாம் நம்ம வந்து ராக்கெட்ல போனாலும் கூட கண்டுபிடிக்க முடியாது ஏனி வச்சல அது எங்கேயோ போயிடுச்சு அவங்கள்ட்ட பாருங்க நான் ஒன்ஸ் யூஸ் பண்ண என்னதே மகாராஜாக்கள் எலியா சொல்கிறார் என்னுடைய வாக்கின்படி அன்றி மழையோ பனியோ பெய்யாது ஒரே ட்ரிப் தான் அவ்வளோதான் இதை திரும்ப திரும்ப பைபிளில் முப்பது ட்ரிப் எழுதுறது இல்லை ஒரே ட்ரிப் நான் சொல்ல நான் சொல்லாமல் மழை பெய்யாது பனி பெய்யாது போய்ட்டு வாங்கிட்டான் என்ன அளவு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாருங்க ஒரு நிச்சயம் யோசிச்சு பாருங்க விசுவாசத்தில் அந்த அளவு அவங்களுக்கு நிச்சயம் பயங்கரமான காரிருள் மேகம் கார்மேகம் காத்து மழை பெய்ய போகுது அப்படின்னு யாராவது மழை பெய்ய போது என்ன மழை பெய்யாதுன்னு சொன்னீங்க இந்த காத்தடிக்கா சொல்லுவான் அப்படியா சோத்ரம் கத்தா மழை பெய்ய கூடாது நான் சொல்லியிருக்கிற தேவன் மழை பெய்ய நிச்சயமாட்டாரு அனுமதிக்க மாட்டார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரன்றே அடிச்சா அடிச்சம்மா இருக்கணும் நம்ம ஜம்மா அப்படி இருக்கா இருக்கா நம்ம ஜபிக்க மேற்கொள்ள கடந்து போக கத்திர எல்லாருக்கும் கிருமை தர முடியாது என் கிருமை உனக்கு போதும் என்று சொன்னவர் ஒவ்வொருவருக்கும் போதுமான கிருமையை கட்டிட முடியாது சூழ்நிலைகள் மத்தியிலே கத்திற்கிரு கட்டிட முடியாது போன ஜனங்களை நாம் பார்க்கலாம் ஏக நேரங்கள் என்ன செய்வோம் சொல்லிடுறோம் உபாசிக்கிறதை விட்டுறோம் தேவசமூத்துக்கு போறதை விட்டுறோம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் கத்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய ஜனத்தோடு பேசணும் ஒரு ட்ரிப் கத்தர் பேசிட்டார்னா லைஃப் நெஞ்சிடும் ஆ சேஞ்ச் ஆகிடும் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பராக்கிரமசாலியே கத்தர் அவன் சொல்கிறான் எங்கள் கத்தர் கத்தர் எங்கே இருக்காரு என் கூட இருந்தேன் எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறான் பாருங்கள் அப்போ அவன் எவ்வளவு சோர்ந்து போயிட்டான்னு பாருங்களேன் ஒரு தனி மனிதன் ஒரு சமுதாயமே சோர்ந்து போயிடுச்சு ஒரு சபையே சுர்ந்து போனது மாதிரிதான் ஆறு பன்னிரெண்டா ம் போத்தீங்களா கத்தர் கூட இருக்கிறாருன்னு அந்த ஒரு வார்த்தை சொன்னா இவனால நிச்சய முடியல ஜீரணிக்க முடியல எங்க இருக்கிறாரு இருந்தா ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் எங்கே போச்சு அற்புதங்கள் எங்கே எங்கள் பிதாக்கள் நடந்த அற்புதங்கள் எங்கே இப்போ ஏன் நாங்கள் இப்படி பிசாசு கையில் மாட்டி மனுஷன் கையில் மாட்டி கேவலைப்பட்டு ரோட்டில் உட்காந்துருக்கணும் ஓடணும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறான் ஆனால் இந்த வேர்டு வந்து அவன் லைஃப்பே நெஞ்சிருச்சு புரட்டிருச்சு அவன் லைஃப் மாத்திரமல்ல சிறுவ ஜனங்களுடைய வாழ்க்கையின் போக்கையே நெஞ்சிருச்சே மாற்றிடுச்சு அடிமைத்தனத்தையே அப்படியே பிடிங்கி எடுத்துருச்சு என்னுடைய காலத்துக்கு பின்னால் ஒரு குறிக்கப்பட்ட வருஷம் வரைக்கும் கத்தர் ஒரு பெரிய அமைதியை கட்டிலேட்டிருந்தார் எவ்வளோ நாள் கிதியனுடைய நாட்களில் எவ்வளோ நாள் அமைதியாக இருந்துச்சு சொல்லுங்க இல்லையா நாற்பது வருஷம் அமைதியாக இருந்துச்சு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாத வடிக்கை இஸ்ரேல் புத்தகம் முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் தேசமானது கிதியோனின் நாட்களில் நாற்பது வருஷம் பாருங்க பயங்கரமான பிரச்சனைய இந்த வார்த்தை தான் டச் ஆனது இருந்தான் ஒரு வார்த்தை தான் பேசுற வார்த்தை பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட அந்த வார்த்தையிலிருந்து தான் மாற்றங்கள் உண்டான அது போல நம்முடைய வருஷ கணக்காக சோர்ந்து விடாய்த்து பிள்ளைங்கள் காரியங்கள்ல புருஷன் காரியங்களில் மனைவி காரியங்களில் சகோதர சகோதரிகள் காரியங்களில் ஊழியக்காரங்க காரியங்களில் வேலையில் தொழிலில் கையின் பிரியாசங்களில் வறுமை கஷ்டம் தருத்திரம் சாபம் வியாதி பலவீனம் துக்கம் பிரிவினை இப்படி ஜபக்குறைவு விசுவாசக்குறைவு பரிசுத்த குறைவு பிரதிஷ்டை குறைவு அன்பு ஐக்கியம் ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரி இதெல்லாம் நம்முடைய குடும்பங்களில் சகஜமா நடக்கிற சம்பவங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு அடிக்கடி வருகிற போராட்டங்கள்ல இவைங்களுக்கு மத்தியில் கத்திரி செஞ்சார் ஒரு நாள் பேசினார் தோசையை புரட்டி போட்ட மாதிரி அப்படி சுத்தமா யோசுவின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிந்தைகள் புரட்டப்பட்டது அதுவரைக்கும் இஸ்ரேவல் புத்திருந்தான அந்த நிந்தை அந்த அவமானம் அப்படியே கத்தரு புரட்டிட்டார் அஞ்சு ஒன்பது பாத்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா வசனம் சொல்லுது நான் எகிப்தி நிந்தி இனிமேல் எகிப்தி நிந்தேன்னு அடிமைகள்டிமைங்கிற அந்த நெஞ்சே போயிடுச்சு அன்றைக்கு கிரிய கிரியனோடு இடைப்பட்ட தேவன் இன்றைக்கும் கூட ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ரொம்ப நிர்பந்தமான நிலவரத்தில் இருக்கிற ஜனத்தோடு கத்திரி செய்யணும் பேச ஒரு வார்த்தை தாங்க ஒரே ஒரு வார்த்தை ஒருத்தன் பேசிட்டாருனா அப்படியே மாறிடும் ஒரு வார்த்தை அதனாலதான் ஒரு மனுஷன் சொல்ல ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமா ஒரு வார்த்தை ஒரு வார்த்தைங்கிறது நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறோம் தேவனுடைய வார்த்தை வந்து எவ்வளோ வல்லமை உள்ளது உலகங்கள் உண்டாக கடவுது என்று சொன்னார் உலகங்கள் உண்டானது அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை சிருஷ்டிக்கிற எவ்வளவு சக்தி உள்ள வார்த்தை உலகம் உண்டாக கடவுள்ன்னு சொன்ன சொன்ன அப்படியே நடக்கும் தம்முடைய வல்லமுள்ள வசனத்தினால் சகலத்தையும் அவர் நினைசிறார் தாங்குகிறார் ஒன்னு மூணா சர்வத்தையும் தம்முடைய வல்லமில்ல வசனத்தினால் தாங்குகிறவர் எல்லாத்தையும் ஒரு தகப்பந்த பிள்ளைய பார்த்துட்டு போயிடுறான் அவன் கடன் வாங்குறானோ கஷ்டப்படுறானோ சம்பாதிச்சானோ யார்ட்டோ போய் பிச்சை எடுத்தானோ இல்ல நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நிச்சயம் வந்துடுது யாரு கட்டிருவா வந்துடுறாரு அந்த வார்த்தை தான் நான் நாளைக்கு வர்றேன் முடிஞ்சது இப்பவும் பாருங்களேன் முழு உலக சபைகளும் நான் வருகிறேன்னு சொல்ற ஒரு வார்த்தைக்காகத்தான் நெஞ்சிட்டு இருக்கு காத்து கிடக்குது இல்ல முழு உலக சபையும் காத்து கிடக்க ஏன் வரல சுவாமி அப்படின்னா நீ இன்னும் சரியாகல அப்படின்னு நான் இன்னும் பிரதிஷ்டை பண்றேன் இன்னும் உபவாசிக்கிறேன் இன்னும் ஜோகம் பண்றேன் இன்னும் என்னை தாழ்த்துறேன் இன்னும் எனக்கு சுபாவங்கள் தேவை இப்படித்தானே நம்ம கேட்கறோம் ஜோம் எனக்கு ஒரு ஆசை முடங்கி போன விசுவாசிகளெல்லாம் ஊழியர்காரங்களெல்லாம் கத்திரி போய் என்ன செய்யணும் ஆ மகனே மகளேன்னு சொல்லிட்டாருனா போதும் நாளைக்கு அவ்வளோ எங்கே வந்து உட்காந்துருப்பான் கோயில் வந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சாட்சி பிடிச்சிருவான் அம்மிக்க கத்திர என்னோட பேசினார் நாலு பேர் சொன்னால் போதும் அது அது ஒரு நாலு பேர் என்ன செய்யும் ஆ டச் பண்ணும் லாஸ்டர் செத்து போயிட்டான் செத்தே போயிட்டான் அவனுக்கு ஒரு வார்த்தை கிடச்சிது என்ன கார்த்த செத்து அடக்கம் பண்ணியாச்சு அவங்க அக்காவே சொல்கிறா என்ன சொல்கிறா நாரி போயிடும் வேண்டாம் கல்றங்க ஏன் போகணும் வெளியே வந்து வெளியே இருந்தே நம்ம பேசிட்டு அழுதுட்டு வந்துடலான் ஆனால் ஏசி சொன்னார் லாசர்வே வெளியே வா தூக்கிச்சா அந்த வார்த்தை ஆ வெளியே இருக்கிறவங்கெல்லாம் கேட்டுச்சா இல்லையா யாருக்கு இப்போ பாருங்க இப்போ இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம் இப்போ கத்தர் பேசுனா யாராவது யாருக்கு அந்த அந்த ஆளு காதில் கரெக்டாக என்ன செய்யும் தோன்றும் கரெக்டா பேசுவாங்க கத்திர ஒரு ட்ரென்சிட்ட மனுஷ சத்தமே கேட்டு பிசாசு சத்தமே கேட்டு மனைவி பிள்ளைகள் சத்தம் கேட்டு கேட்டு டென்ஷன்ல இருக்கான் இதுல என்ன சத்தம் கேட்கட்டும் சத்தம் கேட்கட்டும் இளையாட்ட ஒருத்தன் வந்து சொன்ன நீ பாகால தீர்க்க தரிசிகளுக்கு என்ன பண்ணியோ அது உனக்கே செய்யப்படும் அவ்வளவுதான் எவ்வளோ எவனோ ஒருத்தி போட்டு விட்டான் இப்படி சொல்லிட்டா அந்த பொம்பளை சொல்லிட்டான் அவ்வளவுதான் ஓடி ஓடி ஓடி ஓடி தெரு தெருவா ஓடி ஊரை விட்டு ஓடி காட்டுக்கு ஓடினா எங்கேயோ போயிட்டான் ஒரு கெபில போய் செட்டில் ஆயிட்டான் அப்ப கத்தர் பேசினாரு எப்படி பேசினாரு மெல்லிய சத்தம் ஒரே ஒரு வார்த்தை ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது பத்தொம்பது பதினொன்னு இருபத்தொன்னா பதிமூணா ஒரு மெல்லிய சத்தம் எப்படி இருக்கும் பனிரெண்டு அக்கினிக்கு பின் அமர்ந்த சத்தம் அந்த ஒரு சத்தம் தான் ஒரு வாழ்க்கையே பொறுத்து அதோட எந்திரிச்சவந்தான் திரும்ப யாரா மாறிட்டான் ஸ்டாரா மாறிட்டான் செத்து போன நினைச்சவன் வேண்டாம் சொன்ன ஊழியமே வேண்டாம் செத்துறா என்னை எடுத்துருங்க என்னை எதுக்கு வச்சுட்டு இப்படி போட்டு போராட வைக்கிறீங்கன்னு கத்தனா ஆனால் அதே ஆள் இந்த வார்த்தைக்கு மெல்லிய சத்தம் கேட்ட உடனே ஆறாமரியாச்சே திரும்ப அபிஷேகத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டானே அதுபோல நம்முடைய சபையில் முடங்கி கிடக்கிற ஊழியக்கரங்க விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் பழைய விசுவாசிகள் வாலிபர்கள் நல்ல கத்திற்காக நின்றவர்கள் ஒதுங்கி போனவர்கள் எல்லாரோடையும் கற்றுட்டோம் ஒரு வார்த்தை பேசு ஒரே ஒரு வார்த்தை மகனே சொல்லிட்டா போதும் நீங்க பேசி பேசி பேசி அடிதான் வாங்குறீங்க அவரை பேச சொல்லுங்க யாரேசு பேச சொல்லுங்க ஆமா உங்களை மாதிரி அவன் வருவான் போ வேலைய பாத்திருந்த நானு சென்னையில ஒரு இடத்துல இருந்த அந்த விசுவாசி நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் நல்ல மனுஷன்னா அவருக்கு வந்து தம் பிள்ளைங்களெல்லாம் எங்கே போயிடணும் ஊழியத்துக்கு போயிடணுன்னு பயங்கரமான ஆசை அவர் எம்ஆர்எஃப்ல வேலை பார்த்தாரு மூணு பையன் ஒரு பொண்ணு நைட்டு பத்து மணி ஜப்பா எடுத்தாருனா ஃப்ரீ தம்பெலாம் தோற்றுப்போம் பாட்டு பாடி வசனம் அவர் பிரசங்கம் முடித்து பாயிண்ட்டு சொல்லி அதுக்குள்ளே பிள்ளைங்கள்லாம் தூங்கி மூணாவது வானம் ஏழாவது வானம்லாம் போயிடுவாங்க இவர் சத்தம் போட்டு எழுப்பி பிடிச்சி உட்கார வச்சு திருப்பி ஸ்டடி கொடுத்து வாரம் டெய்லி தான் வீட்டில் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில் சொல்லுவார் எல்லோரும் எங்கே போனோம் சிவனுக்கு இதே தான் டெய்லி அதுங்க கேட்டு கேட்டு புளிச்சு போய் ஊழியன்னாலே ஓடுற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க நான் ஒரு நாள் வீட்டுக்கு விசிட்டிங்க போனால் அந்த பிள்ளைங்கள்லாம் ஜேர்ந்துக்குச்சு மூணு பையனும் பொண்ணுன்னு சேர்ந்துக்கிட்டாங்க எங்கள் அப்பாவை தயவுசெய்து ஊழியத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க இவர் பண்ற குழப்பம் வீட்டில் விடமாட்டாரு ஒழுங்காக போயிருந்தா நாங்கள் பிறந்திருக்கவே மாட்டோம்ல இவர் ஏன் போகாமல் இங்கே கிடந்துக்கிட்டு எங்களை போட்டு தொல்ல பண்ணிட்டு இருக்காரு ஆனாலும் அவர் அதை என்ன செய்யறதில்ல விடமாட்டார் அடுத்த நாள் அதே ஜப்பம் ஸ்டார்ட் பண்ணிருவார் அப்படிப்பட்ட மனுஷன் ஆனால் கடைசியில் அவருடைய வாஞ்சி அறிந்து கத்திர செஞ்சாரு இவர் சொல்லி கேட்காதது ஒரு பையன் ஆண்டவர் சொல்லி கேட்டான் மூணு பையனில் ஒரு பொண்ணு நாலு பேரில் ஒருத்தர் பெங்க இருக்கா மாதிரியில் ஊழியத்தில் இருக்கான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த ஃபேமிலி மூலமாக ரட்சிக்கப்பட்ட நம்ம சாமி இப்போ ஆத்தூர்ல இருக்கானே இந்த பாட்டி ஊழியக்காரன் இருக்கா அவங்க மூலமாக சந்திக்கப்பட்ட இவன் எதுக்கு இது அந்த ஊழியத்தின் நான் வாஞ்சி அவங்களுக்கு இருந்துச்சு அவர் சொல்லி கேட்கல யார் சொல்லி கேட்டான் அந்த பிள்ளை கத்தர் கூப்பிட்டாரு வந்துட்டான் அதுதான் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லி நான் சொல்கிறேன் சொல்லுறீங்களா நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட சொல்லி பார்க்குறீங்க அவனுக்கு காது ரெண்டு காதும் நீங்கள் சத்தம் போட்டால் கேட்குது பரிந்து பேசுனா கேட்க மாட்டேங்குது அப்படிதானே இருந்தாலும் சரியே இல்லை இந்த போய் கெட்டினம் பாருன்னா அது கரெக்டாக கேட்கும் அவனுக்கு என்ன சொல்கிறேன் என்ன என்ன ஒரு மாதிரி பேசுற அப்படிமா அந்த கதிலாம் என்ன செய்யும் கரெக்டாக கேட்கும் இல்லைங்க கோயிலுக்கு வாங்க ஜோம் பண்ணுங்கன்னா அப்படியே செத்து பண்ண மாதிரி இருப்பான் அப்போ அந்த காது என்ன செய்யாது அது விரிய காதை நினைஞ்சுக்கோ அடைச்சிக்கும் அதே மாதிரி தான் பையங்க பிள்ளைங்கள பாருங்க நீங்க கூப்பிட்டுட்டே இருங்க போய்கிட்டே இருப்பான் அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா நீ பேசி பேசி அவனுக்கு காது கேட்காமலே போய்டும் யார பேசல்ல நம்ம என்னெல்லாமோ பிரசங்கம் பண்ணுறாங்க மட்டாட்டி அட்டிக்கிறோம் அவனுக்கு உற்சாகப்படுத்துகிறோம் சத்தம் போடுறோம் என்கரேஜ் பண்ணுறோம் அவனை திருப்பி தூக்கி எடுக்கிறோம் அவள் நிரம்புகிறோம் இதெல்லாம் விட ஒரு வார்த்தை காத்திருக்கூடத்தில் அவன் காதில் போய் கேட்கட்டும் முழங்காலம் போட்டு உருண்டி எந்திரிச்சிருவான் ஏன்னா அந்த வார்த்தை அவனை நினைஞ்சிரும் மாற்றிடும் ஜோமனுமா எல்லாரும் அன்றைக்கு கிரியோனோடு பேசின வார்த்தை அன்றைக்கு எளியாவோடு பேசின வார்த்தை நம்மோடு ஒரு காலத்தில் பேசின வார்த்தை மறுபடியும் இந்த நாட்களில் நம்முடைய ஜனத்தோடும் நம்மோடும் கத்தர் பேசி நம்முடைய விழுந்து போன தன்மைகள் எல்லாம் சபைக்குள்ள இருக்கிற விழுந்து போன தன்மைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளோடு முடங்கி போன தடுமாறின பின்மாறின ஊழியர்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரோடும் ரசிக்கப்படாத பிறந்தவரே சோர்ந்து போயிருக்கிற எல்லா குடும்பத்தாரோடும் எல்லா சகோதர சகோதரோடும் கத்தரை இடைபெற்று பேச முடியாது இப்பொழுது இந்த காலை வழியில தேவசமத்துல வந்து இருக்கிற ஜெயிக்க முடியாது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு வியாதிகள் உண்டு குழப்பங்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு ரெண்டு குடும்பங்களிலும்பனை பிள்ளைகளுடைய முடிய ஆழமான சத்தியங்களை கத்தர் வெளிப்படுத்தணும் கத்தர் பேசணும் உபாகமும் முப்பத்தி ரெண்டு ரெண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் முப்பத்தி ரெண்டு ரெண்டு இறங்க மலையை போல பனியை போல உபதேசம் வசனம் என்ன செய்யணும் சபையில் இறங்கணும் சபையில் உபதேசம் பொழிகிறது ஒரு பெரிய அனுபவம் எல்லா சபையிலும் பொழியாது கில்பாவா மலைகளே உங்களின் பனி பணியை என்ன செய்யாது பெய்யாதுன்னு சொல்கிறேன் ஊழியக்காரங்க விழுந்து போனால் சபையில் ஜனங்கள் விழுந்து போனால் உபதேசம் என்ன செய்யாது வராது ஆசைங்க ரெண்டு சம்வெல் ஒன்று ஆ பார்த்திங்களா கில்பாவா மலையில் எது பெய்யாது மழையும் பனியும் பெய்யாது காணிக்கேற்ற பலன் என்ன செய்யாது விளையவே விளையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள் மழையோ பனியோ பெய்யாதுன்னா எழுத்தின் பிரகாரமா உபதேசமும் பொழியனும் புது புது ரெவலூஷன் வரணும் ஒரே வசனம் தான் நம்முடைய பழைய பாசஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு வசனத்தை வச்சு ஒரு வருஷம் கேள்விப்பட்டிருக்கீங்களா வாரம் வாரம் சண்டே அந்த வசனத்துலேயே தான் நிற்பாங்க பாஸ்டர் தம்பி ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பாஸ்டர் தம்பிராஜா இல்லை நீங்கள் பார்த்தவர்கள் இதுக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார் பெரியவர் கேள்விப்பட்டிருப்பீங்களா அவங்கெல்லாம் ஒரு வசனம் ஒரு வருஷம் பிரசா பண்ணுவாங்க வாரம் வாரம் சண்டே அதே வேலையில் நிற்பாங்க டிசைன் டிசைனாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்க பேசிட்டே இருப்பாங்க இப்போ கூட சில ஊழியர்காரங்க அப்படி பைபிள் செடி எடுக்கிறாங்க இல்லையா ஒரே பாயிண்ட்ல பைபிள் செடி போயிட்டே இருக்கல அதே மாதிரி அதாவது காரணம் என்னன்னா ஒரே வசனம் அதுக்கு பிரான்ச் என்ன செய் ஜீவன் வெவ்வேறு வெளிப்படுத்தல் சும்மா சும்மா அதே அதே வாரத்தில் அதே பிரசங்க பண்ணிக்கிட்டு இருந்தா இவன் இவன் இவர் எழும்புக்குள்ள அவன் பிரசங்கம் பண்ணிடுவான்ல அப்படிய வெளிப்படுத்தல் ஒரு வசனத்தில் புது புது புது புது வெளிப்படுத்தல் ஒரு சிலருக்கு அந்த கிருவம் உண்டு நீங்கள் கடற்கரைக்கு போனால் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க ஏய் அப்பா எவ்வளோ பெரிய கடலுமோ இல்லை ஒரு முழங்கால் அளவுக்கு தண்ணிக்குள்ளே போய் விழுந்து எழுந்திட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ன செஞ்சிருவான் அப்படிதானே அதே இதை மீன் பிடிக்கிறவங்க என்ன செய்வான் அவனு முழங்கால் அளவில் தண்ணியில் குளிச்சுட்டு வந்துடுவானா சொல்லுங்க அவன் எங்கே போகிறான் வலையை தூக்கிட்டு உள்ளே போய் எதிர்நீச்சல் அடித்து உள்ளே கடந்து ம மல்லு கட்டி மீனை பிடிச்சிட்டு வரான் சரி அதே போல் முத்துக்குளிக்கிறவன் போகிறான் அவன் என்ன சரி அவன் போட்டு மீன் பிடிச்சிட்டு வரானா சொல்லுங்க அவன் போய் உள்ளே போயிடுவான் எங்க டைவ் டைவ் அடிப்பான் அவன் போகிறது இரநூறு அடி முந்நூறு அடி ஆழத்தில் போய் அவனுக்கு எதை எதை எடுக்கணும் தூத்துக்குடியில் முத்துக்குளிப்பாங்க உள்ள போய் விலையேறப்பட்ட காரியங்களை எடுக்கிறது அதுபோல நம்ம வந்து உள்ள போகணும் வசனத்துக்கு உள்ள என்ன செய்யணும் வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் எப்படி மாறிட்டாங்க மற்றவர்களை காட்டிலும் நற்குண சாலிகளை மாறினாங்க அதனால உபதேசம் அப்படியே வரணும் ஒரே அதே பிரசங்கத்தை நீங்க எத்தனையோட்டு இருக்கு கேட்டிருப்பீங்க இப்ப இதே பைபிள் தானே இந்த அறுபத்தாறு புஸ்தத்துல தானே கோடிக்கணக்கான பிரசங்க மாதிரி பிரசங்க பண்ணிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல பேசுறாங்க பின்னும் அந்த பின்னும் பின்னுங்கறதுல பேசிட்டே இருப்பான் மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொன்றிலையும் என்ன இருக்கு கடற்கரையில நம்ம பார்க்கறது மணலும் ஆவராம கூப்பிட்டு கொண்டு போய் கடற்கரையில விட்டாரு இந்த மணல என்ன கொடுமான சந்ததிய நிச்சயம் பெருகுன்னு சொன்னார் கொண்டு போய்விட்டாரு கடலுக்குள்ள இருக்கிற சம்பூர்ணத்தினால் உன்னை நிறைப்பேன் முப்பத்தி மூணு உங்க பைபிள் எப்படி உங்க கையில விளையாட மாட்டேங்குது முப்பத்தி மூணு பதினெட்டு பாகமோ முப்பத்தி மூணு பதினெட்டு பத்தொன்பதா அனுபவிப்பார்கள் கடலுலுள்ள சம்பூர்ணம் மணலுக்குள் மறைந்திருக்கிற பொருட்கள் இதெல்லாம் உள்ள கிடக்கு அவ்வளோ கத்திரிய சிருஷ்டி பிள்ளை எதனையோ அடி ஆழங்கள்ல என்னெல்லமோ வச்சிருக்கிறார் ஐஸ்வர்யங்களே எங்கே தான் இருக்கு மணலுக்குள்ள தான் கடலுக்குள்ள தான் வச்சிருக்கார் அதனால நமக்கு நம்முடைய சபையில் நல்ல வெளிப்படுத்தல் வரணும் புது புது பிரசங்கம் டிசைன் டிசைனாக பேசணும் வர வாரம் வர வாரம் டிசைன் டிசைனாக கத்திரி செய்யணும் பேசணும் யார் ஊழியக்காரங்களை பார்க்கக்கூடாது வார்த்தை தான் என்ன செய்யணும் அவருவாரு கழுதியூட பிரசங்கா இவன் திருக்கு தரிசி பண்ண யார கூட்டு வர்றது ஒரே குழப்பம் ரைட் ஓகே கழுதிய பேசியெல்லாம் நம்ம பாஸ்டர்ஸ் யாரு பிரசங்கம் பண்ணு சொல்ல மாட்டாங்க இப்ப தானே நம்ம பிரசங்க வந்து இந்த பாஸ்டர் வருகிறார் இவர் பேசுகிறாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சு போகுது சப்ஜெக்ட்லாம் சொல்லிடுறோம் உடனே கூட்டம் கூடுது உடனே கூட்டம் குறையுது அப்படித்தானே அந்த காலத்தில் சிபிஎம்ல அப்படிலாம் கிடையாது பிரசங்க யார் பண்றான்னே தெரியவே தெரியாது இப்போ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் போர்டே போட்டுறாங்க காலை அப்படின்னு மாலையை மட்டும் போட மாட்டாங்க காலையெல்லாம் நெஞ்சுருவாங்க இப்போ அந்த போர்டு இல்லை இப்போ வருஷம் வரைக்கும் வந்துச்சு அது போட்டுருவாங்க இப்போ முந்தி அப்படி இல்லை பிரசங்கம் தொடங்கிறதுக்கு நேரத்துக்கு முன்னால நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படிமாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிதான் இருபது நிமிஷம் பேசுங்க அப்படிமாங்க இல்லை ஒரு மணி நேரம் பேசுங்கம்மாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ரைட் நீங்கள் பேசுனது போதும் அடுத்தாள் பேசுங்கம்மாங்க அப்படிலாம் சிபிஎம்ல இருந்துச்சு இப்போ அப்படியில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாலே இப்போ வந்து பிஸி மினிஸ்ட்ரி வந்து பிஸி ஆயிடுச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாலேயே இன்னார் இந்த இடத்துக்கு இன்னார் இந்த இடத்துக்கு இந்த இந்த இடத்துக்கு இந்தந்த இடத்துக்கு அதனால நம்ம ஜோம் பண்ணணும் கத்தர் வந்து சபையில நம்முடைய சபையில இன்னைக்கு பைபு செடி ஆனாலும் சரி இனிமேல் உள்ள கூட்டங்கள் ஆனாலும் சரி யார் பேசினாலும் சரி ஒரு சின்ன பிரதர் இப்போ யாருமே இல்லை ஒரு சின்ன பிரதர் தான் பேசுவார் ஆனால் அன்னைக்கு அது எப்படி இருக்கணும் மழை போல பொழியணும் பனி போல நிச்சயணும் வரணும் நமக்கு வந்து யார் பேசுறாங்கிறதுல அது எத்தனை வேற ரீச் பண்ணுதுங்கிறதா என்னது முக்கியம் நம்ம பாருங்க இப்போ மார்க் லூகா யோ சொல்றோம் கர்ப்பா இருந்தார் சோப்பா இருந்தார் அவர் பயங்கரமா எழுதி இருக்காருமா நமக்கு மார்க்கு எப்படி இருந்தாரு யோகான் எப்படி இருந்தாரு யோவான் மார்பிளே சார்ந்திருந்தார் அது அந்த மார்பிள் சாய்ந்திருந்தது தான் நம்ம யோசிப்போமே தவிர யோவான அது மாதிரி மனுஷனை நம்ம முக்கியப்படுத்துறது இல்லை உபதேசம் வரணும் சில சின்ன பிரதேசம் அட்டி வெளுக்கிறாங்க அட்டகாசமாக பேசுவாங்க ஒரு சிலர் ஆதி ஆமத்தில் தொடங்கிட்டாங்கன்னா எங்க போய்டுவாங்க அது பாவம் அவங்க குறை சொல்லதில்லை அப்படி செய்யும்பொழுது நம்ம வந்து ஜனத்தை ஒரு தெளிவுக்குள்ள கொண்டு வர முடியாது ஸ்டேஜிலே நின்று தான் ஆடணும் ஸ்டேஜ் விட்டு கீழே வந்து ஆடுனா அது ஆட்டம் கிடையாது எங்க தான் ஆடணும் ஸ்டேஜில் தான் ஒரு வசனம்னா அதுலேயே அதை சுத்தணும் அப்போ அது மண்டல போய் என்ன செய்யும் பசுமரத்து ஆணி போல அப்படி இருக்கா வசனம் எங்க இருக்கு பிரசங்கி கடைசி செய்திகாரமா தலைவர்களால் அறியப்பட்ட ஆணியை போல அப்படி இல்லையா நான் சொன்ன வசனம் பன்னெண்டு பதினொன்னா போல பசுமரத்தானு சொல்லிட்டே தமிழ்நாட்டு பழமொழி சொல்லிட்டேன் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட அட்சா அவ்வளவுதான் சபையில் நல்ல உபதேசத்தை பொழியல் இறங்கணும் வசனமும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டா அவ்வளவுதான் அது உனக்குள்ள போட்டு என்ன செய்யணும் போது என்ன பிரசங்கம் என்னது மெல்ல தடவிய தேடுறதுக்கு அப்படி இருக்கு கூடாது கிளியர் நான் அதான் சொல்றேன் டைம் கிடைக்கும் போது சும்மா பைபிள படிச்சுட்டேன் சாமுவேல் அப்படின்னா போதும் ஒன்னு சாமுவேல் வந்துடணும் தாவீதியுடைய லைஃபு சிங்காசனம் தொடங்குதுன்னா எங்க வந்துடணும் ரெண்டு சாமுவேல வந்துடணும் அன்னி அக்கினிய கொண்டு வந்தான்னா என்னாகமத்துக்கு போயிடணும் அது உனக்கே அது என்ன செய்யும் தெரியும் அந்த சப்ஜெக்ட் எங்கெங்க இருக்குன்னு போகணும் எலியா அப்படின்னா ஒன்னு ராஜாக்கள் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபதுல வந்துடணும் எலிசா ரெண்டு ராஜாக்கள் ஸ்டார்ட் நீங்க இப்படி எத்தனை வருஷம் கேட்டிருக்கீங்கல்ல ஜோமனோ நம்முடைய சபையில் கத்தர் உபதேசத்தை பொழியட்டும் நல்ல உபதேசம் இறங்கணும் எந்த சின்ன பிரதராக இருந்தாலும் சரி எந்த பாஸ்டா இருந்தாலும் சரி அவங்க படிப்பறிவு இருந்தாலும் சரி படிப்பறிவு இல்ல பாஸ்டர் தவமணின்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா பாஸ்டர் தௌமணி இப்ப சமீபத்தில் நாகர்கோவில் இறந்துருப்பாரு அவங்க மகா கூட ஊழியத்தில் எங்கேயோ இருக்கு ஃபைத்தா நார் இல்லை நான் ஏதா திருச்சியில் இறந்துட்டாலாம் இருக்கால தர அவர் தூத்துக்குடிக்காரர் தான் தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு கிராமம் படிக்காதவர் ஆனால் அருமையாக பிரசங்கம் பண்ணுவார் நம்ம நாங்கள்லாம் அவர்ட அவர் தான் எங்களுக்கு குரு நான் சிபிஎம்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளே வரும்போது அவர் தான் அவருக்கு தான் நான் அவருக்குடையே இருந்தால் வந்தேன் படிப்பறிவே இல்லாத மனுஷன் ஆனால் பரிசுத்தவான் கல்யாணம் கட்டி தான் ஊழியத்துக்கு வந்தார் அவர் மகளோட மக ஊழியத்துல எங்கே இருந்துச்சு ஆனா அருமையான மனுஷன் ஆள் கருப்பா இருப்பாரு இங்க கூட வந்திருப்பார் வந்திருப்பாரு ரொம்ப அருமையான இப்போ பாளையங்கோட்டையில கூட ரொம்ப வருஷம் இருந்தார் காமராஜ் நகர் ஃபைத்தம்லாம் அவர் தான் கட்டினார் காமராஜ நகர் ஃபைத்தம்லாம் அவர் தான் கட்டினார் ரொம்ப சூப்பர் மேரு கூட தான் ஒரு அஞ்சு வருஷம் சுத்தினேன் அவருக்கு சைக்கிள் ஓட்டி அவருக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது அப்படியாரு அதனால் விசிட்டிங்கெலாம் நான் தான் என்ன செய்வேன் காலையில் சைக்கிள் ஓட்டுவேன் கிளப்புவேன் வண்டியை காலைல ஆறு மணிக்கு போகணும் பாரு ஆறு மணிக்கு கிளப்பி சைக்கிள் ஓட்டினேன்னா இவரை கொண்டு போய் எல்லா விசிட்டிங் ஃபுல் ரவுண்ட் அடிப்போம் ஒன்பது மணிக்கு எங்கேயாவது விட்டுருவேன் இல்லைன்னா ஃபைத்தம் கொண்டு வந்துடுவேன் ஒன்பது மணிக்கு எங்கேயாவது பிரேக் அடிப்பேன் நான் இந்த சைடு விசிட் பண்ணட்டுமா அப்படிம்பார் ரைட் அப்போ நான் போயிட்டு வந்துவிட்டுமா காலைல ஜீக்கணும்பேன் ஆ சரியும் எட்ட முக்காலுக்கு விட்டேன்னா ஒரே இழுப்பு ஃபைத்தோம் அங்கே எதாவது சிஸ்டர்ஸ் கஞ்சி கிஞ்சி எனக்கு கொடுப்பாங்க அங்கேருந்து குளிச்சு கிளிச்சு பிறப்பிட்டு ஒரு காமன் நேரத்தில் கிளம்பிடுவேன் வண்டியை பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் குளிச்சு சாப்பிட்டு வண்டி எடுத்துடனே ஒரே இழுப்பு நேரம் எங்கள் வீட்டுக்கு போனோம் எங்கள் அம்மாவை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் அப்போ டூ வீலர் அதெல்லாம் கிடையாதுல போட்டு திருப்பி சைக்கிளில் ஒரே மிதி பஸ் ஸ்டாண்டு அங்கே போய் எங்கள் அம்மாவை ஸ்கூலில் விடணும் விட்டு அங்கேருந்து ஒரு மிதி மிதிச்சா விஓசி காலேஜுக்கு காலு மணி நேரத்தில் எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி உள்ளே வந்து நிற்போம் காலேஜ் ஒம்பது முக்காலுக்கு அட்டனன்ஸ் உள்ளே உட்காந்துடுறது அட்டனன்ஸ் போட்ட உடனே பத்து நிமிஷத்தில் காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்லுவார் வெளியே போகிறவன்லாம் போகலாம் இருக்கிறவனெல்லாம் இருக்கலாம் அப்படிவாங்க ஏன்னா இருந்தால் அவன் டிஸ்டர்ப் பண்ணி அவரை காலேஜே எடுக்க மாட்டான் எடுக்கணும் கிளாஸ் எடுக்க மாட்டானுங்க அதனால இருக்கிறவன்லாம் இது போகிறவங்கலாம் போ அட்டனன்ஸ் போட்டில்ல போகிறவன்லாம் போ அப்படிம்பார் எனக்கு அவர் விசிட்டிங் எங்கேயாவது விட்டுருந்தா நானும் அப்படியே வெளியே மெல்ல வருவேன் சைக்கிளை தூக்கிட்டு ஒரே இழுப்பு எங்கே அவர் எங்கேயாவது விசிட்டிங்கில் இருப்பார் நான் அங்கே போவேன் அங்கே போய் பிக்கப் பண்ணுவேன் இது ஒரு காலம் ஃபைத்தம்ல வேலை இருக்குது அந்த வீட்டில் விறகு தராங்களா நீ காலேஜுக்காக போகிற அப்படிம்பாரு அப்போ என்ன செய்யணும் விறகு ஒரு எட்டு வந்துடுறேன் பாரு நிறையா விறகு எடுக்கனா விறகு எடுக்கணும்னா இப்போ மாதிரி வண்டி கிடையாது இந்த கைவண்டி தான் உண்டு ஃபைத்தம்ல சரி நேராக காலேஜ் காலேஜ் போய்ட்டு காலேஜில் இருப்பேன் பீரியட் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பேன் பசங்கள் வண்டி எடுத்துகிட்டு காலேஜ் வாசலுக்கு வந்துருவானுங்க அந்த மெயின் ரோடுக்கு சென்ட் மேரி ஸ்கூல் வாசலுக்கு வந்துடுவான் நம்புகிறீங்களா கரெக்ட்